என்ன ஜெயமாமா நல்லா இருக்கியடா வாடா வாடா அப்போ குட்டி நல்லா இருக்கி நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கியா ஜெயமா இன்றைக்கி என்னமாம் சொல்லப்படியா இன்றைக்கே ஒரு தகவல் சொல்லணும் இன்றைக்கி என்ன நாள்ரா உனக்கு தான் தெரியுமா இன்றைக்கி வியாழக்கிழமாமா டே அது இல்லைடா இன்றைக்கி என்ன நாள் இன்றைக்கி ஜூலை இருபத்தி ஏழாந்தேதிமாம் அதான் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி என்ன ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஜூலை இருபத்தி ஏழாம் தேதியா அதில் என்ன இருக்கியா அட போட மண்டுப்பல யோசிச்சு சொல்கிறேன் இன்றைக்கி என்னடா அடையா எனக்கு கொண்டு தெரியலாமா சொல்கிறேன் வச்சுக்கிறேன்னு சொல்லி விடுங்க மாமா என்ன திரும்பி திரும்பி கேட்டுக்காமா கோபம் மட்டும் நல்லா மூக்குக்கு மேலே வருது இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயாவோட நினைவு நாள்கிறா அதை சொல்லுவேன்னு பார்த்து அதை விட்டுக்கூட மற்ற எதான்னு சொல்லிக்கிட்டு ஆமாமாமா மறந்து போச்சு ஆமாம் இன்னைக்கு ஐயாவோட நினைவு நாள் ஆஆ என்ன இப்போ சொன்னதுக்கப்புறம் ஆ அனு சொல்லலாம் சரி ஐயாவோட நினைவுனால ஐயாவுக்கு நீ என்ன பண்ண போகிற நம்ம என்னமாவா பண்ண முடியும் ஐயா வந்து மிகப்பெரிய ஆள் அவங்கள தெரியாதவங்க இல்லை அவங்க நாட்டுக்கு எவ்வளோதோ பண்ணியிருக்கிறாங்க அதுமாரி நம்மளும் எதாவது நாட்டுக்கு செய்யணும் அதெல்லாம் பெரிய விளையாடதுக்கப்புறம் செய்வோம் இப்போ நம்ம என்ன செய்ய முடியும் இப்படி அப்புறம் செய்வோம் அப்புறம் செய்வோம்ங்கிறதவளும் நம்ம எப்பவுமே செய்ய மாட்டோம் அதனால் இப்போதைக்கு நம்ம எதாவது ஒன்று செஞ்சு ஆகணும் அதில் என்ன செய்யலாம் யோசிச்சு பார்த்து ஏதாச்சும் இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியலை மாமா நான் என்ன மாமா செய்ய போகிறேன் சரி உட நான் சொல்கிறேன் அதாவது ஐயா வந்து எவ்வளவோ கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் ஐயாவோட புத்தகத்துக்களை படிக்கிறோம் அவங்க சொன்ன கருத்துக்களை இந்த வாட்ஸ்அப்பில் எல்லாம் நிறைய அனுப்பிக்கிட்டுருக்கிறோம் அதில் படிக்கிறோம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மட்டு போய்கிட்டு இருக்கமே தவிர அதில் ஒரு கருத்தையாச்சும் நம்ம மனசில் ஏற்றுக்கிட்டு நம்ம அது மாதிரி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை நம்ம சபதத்தை எடுத்துக்கணும் அந்தமாதிரி யாரையும் எடுத்த மாதிரி தெரியலை ஏதோ அதை வாசிக்கிறோம் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் அதோட ரொம்ப பிடிச்சிருந்தால் நாலு பேருக்கும் நம்ம ஷேர் பண்ணிட்டு போயிட்றோம் வாட்ஸ்அப்பில் அவ்வளோதான் மாற்றமே தவிர அதை வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏற்றுக்கிறதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும் அதுக்கேனம்மா பண்ணணும் அதுக்குத்தேன் இப்போ உடனடியாக நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் என்னென்னா ஐயாவுக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து நிறைய மரங்கள் எல்லாம் நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் ஐயாவோடய நினைவுனாலான இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு செடியை வந்து நடணும் நட்டு அதை பேணி பாதுகாத்து நல்லபடியாக வளர்க்கணும் இதை வந்து நம்ம ஒரு சபதமாக எடுத்துக்கணும் சரியா ஆமாம்மாமா இது நல்ல விஷயமா இருக்கு மாம அதனால் நீ என்ன பண்ணுற நீ உங்கள் வீட்டுக்கு போய் இப்போ உடனடியாக ஒரு செடியை அந்த இடத்துல வாங்கி நடு நட்டு வச்சு அச்சுமா பேருக்கு நான் நட்டேன் அப்படின்னு சொல்லி கூட அப்படியே போயிடக்கூடாது அதுக்கு சுற்றி வேலி அமைச்சு மாடுக்கிட்டு கழிச்சுப்படாமல் பத்திரமா பாதுகாத்து தினந்தோறதுக்கு தண்ணி ஊற்றி அந்த செடியை வந்து மரம் ஆக்குற பொறுப்பை நம்ம எடுத்துக்கணும் இதுமாரி ஒவ்வொருத்தவங்களும் நம்ம இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவு நம்ம நாட்டில் எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் நட்டால் எவ்வளோ மரம் இருக்குப்பார் யோசிச்சுப்பார் அது மாதிரி நம்ம எல்லோருமே என்ன செய்வோம் நம்ம எல்லோரும் மரங்களை நட்டு இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு இயற்கை வளத்தை நம்ம கொடுக்கணும் அதை ஐயாவோட நினைவுனால ஐயாவோட ஞாபக இந்த விஷயத்தை நம்ம செய்யணும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலே அது ஐயாவுக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய ஒரு நன்றி கடனாக சரியா ஆமாம்மா இது நல்ல விஷயமா இருக்குமாம்மா நான் கண்டிப்பாக செய்கிறேன் மாமா சரி ஆனால் ஐயா வந்து எவ்வளோதான் கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க எல்லாத்தையும் நம்மளால் பின்பற்ற முடியுமா முடியாதோ அது ரெண்டாவது வற்று முடிஞ்சதான் நம்ம செய்வோம் ஆனால் இது வந்து எல்லோராலையும் முடியும் அதனால் நம்ம இந்த விஷயத்தை இப்போதைக்கு நம்ம எடுத்துக்குவோம் சரியா சரிமாமா நான் போய் உடனடியாக அந்த வேலையை பார்க்குறேன் மற்ற விஷயங்கள் அடுத்த வாரம் பேசிக்குவோம் சரிண்ணா வரட்டா சரிப்பா பார்த்து பார்த்தேன் நான் போயிட்டு